வணக்கம் நெயர்கிலி நட்டினியின் சரித்திரம் தட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் செந்தில்குமார் இன்று மார்ச் மாதம் இருபத்தி நான்காம் தேதி இந்த நாளில் நிகழ்ந்த சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு கனடா தன் நாட்டில் வசித்த ஆப்பிரிக்க நாட்டவருக்கு வாக்குரிமை வழங்கியது ஆப்பிரிக்க நாட்டு ஆண்களுக்கு வாக்குரிமை வழங்கியது ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு ராபர்ட் கோக் அவர்கள் காசு உருவாக்கும் கிருமிகளை கண்டுபிடித்திருப்பதாக அறிவித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு மாண்டி கார்லோர் நகரில் முதலாவது மகளிருக்கான ஒலிம்பியாட் போட்டிகள் நடைபெற்றன இது சர்வதேச அளவில் மகளிருக்கு நடத்தப்பட்ட முதல் விளையாட்டு போட்டிகள் ஆகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு கிரீஸ் குடியரசு நாடாக அறிவிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு மவுண்ட் பேட்டன் பிரபு இந்தியாவின் பிரிட்டிஷ் ஆளுநராக நியமிக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு டட்லி சேனநாயக்க செல்வநாயகம் ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு வடக்கு அயர்லாந்தில் தனது நேரடி ஆட்சியை ஏற்படுத்தியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி எட்டாம் ஆண்டு இந்தியாவில் டன்டான் என்ற பகுதியில் இடம்பெற்ற புயலில் இருநூற்றி ஐம்பது பேர் கொல்லப்பட்டு மூவாயிரத்திற்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு பூட்டான் நாடு ஜனநாயக நாடாக மாறியது இனி விண்வெளியில் இன்றைய நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு நாசாவின் ரேஞ்சர் ஒன்பது விண்கலம் சந்திரனில் மோதுவதற்கு முன்னர் சந்திரனின் புகைப்படங்களை வீடுகளில் உள்ள தொலைக்காட்சிகளில் பார்க்கக்கூடிய படங்களாக மாற்றி பூமிக்கு அனுப்பியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி மூன்றாம் ஆண்டு சூ லெவி ஒன்பது என்கின்ற வாழ் நட்சத்திரம் கண்டுபிடிக்கப்பட்டது இனி இந்நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு முத்துசுவாமி தீட்சிதர் கருணாடிகேசை ஒருவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பி ராமையா தமிழக எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு டி சவுந்தரராஜன் தமிழக பின்னணி பாடகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டாம் ஆண்டு கே ஏ கிருஷ்ணசாமி தமிழக அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ரகுநாத் மகாபாத்ரா இந்திய சிற்ப கட்டடக் கலைஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆண்டு ரணில் விக்ரமசிங்க இலங்கையின் பதிமூன்றாவது பிரதமர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு கிசோர் தென்னிந்திய திரைப்பட தொகுப்பாளர் மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு இம்ரான் ஹாஸ்மி ிய நடிகர் இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி ஆறுநூத்தி ஆண்டு இங்கிலாந்தின் முதலாம் எலிசபெத் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு ஜோகன் தோப்ரனர் ஜெர்மன் வேதியியலாளர் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு ஹென்ரி வாட்ஸ்வர்த் லாங் ஃபெல்லோ அமெரிக்க கவிஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு லூல் வேன் பிரான்ஸ் புதின எழுத்தாளர் மற்றும் கவிஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் தமிழக கர்நாடக திரை இசை பாடகர் இந்நாளின் சிறப்புகள் மர நாள் மற்றும் உலக காச நோய் தினம் என்று மீண்டும் நாளை சந்திப்போம் நேயர்களே